ீிாமூர் சுந்திரைப்பூத்திரம் ஷங்கிரம் மேஷி கி வியே ஹிவூத்தம் ஸ்ரீராமஞ்சிந்திர மேவ மாத பித்தமே சாா் டமேவிரவிணம் மேவமோ கத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோகரான प्रत्यगर्थो ओम மாச்சுஸ் அலமிந்திரா உஷது மாஹம் மாமாத் அனராமே அமேயுமாயி சன் खंड ாவ் நுணோ நிய்விதி அய் பண்ணச்சுணோ அன்ஜா யோ வை பூமா அப்பம் தன்ம சித்தி மஹிம் நீ தீத்குமாரர் பகவான் சனத்குமாரர் உபாசனைக்கான விஷயங்களை எல்லாம் சொன்ன பிறகு பாரமார்த்திக சத்தியத்தை புரிஞ்சிட்டு பிரவுடா இருக்கணும் பெருமிதம் அடைய வேண்டும் இந்த பிராண உபாசனையினால பெருமிதம் அடையலாம் ஆனால் உண்மையிலேயே பாரமார்த்திக சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான பெருமிதமே இருக்கு ஆகவே அவ்வகாரியமான பாரமார்த்திக சத்தியத்தை தெரிஞ்சுண்டு அதிவாதம் பண்ணணும் அப்படின்னு அவரே அறிமுகப்படுத்தினார் ஆஹ் சத்தியத்தோட அதிவாதம் பண்ணணும் அதிவாதம்ங்கிறது பெருமிதத்தோட சொற்கள்ான் மேலானவன் நான் உயர்ந்தவன் நான் மாத்திரமில்லை எல்லோரும் இருந்து எதா இருந்தாலும் சரி நான் உயர்ந்தவன் சொல்ற போது எதையும் தாழ்ந்ததாக சொல்றதே கிடையாது வேற்றுமையே தாழ்வு ஒற்றுமையே உயர்வு சொல்ல போனால் இந்த விஷயம்லாம் புரிஞ்சாச்சுன்னா சப்தங்களுக்கே வேலை இல்லை விஷயம் தெளிவாக புரிஞ்சாச்சுன்னா சொற்களுக்கு வேலையே இல்லை எதை கம்யூனிகேட் பண்ணணுமோ பண்ணிடுறது அப்புறம் சொல்லுக்கு அங்கே வேலை இல்லை சிந்தனைக்கும் வேலை இல்லை சொற்கள் எண்ணங்கள் எல்லாமே நீங்கிவிடுது இந்த சத்தியத்தோட சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஜானா விஜானம் நம்ம அப்படி போட்டுக்கலாம் ஸ்தித பிரஜை இருந்தா தான் இந்த விஜயானங்கிறது நம்ம அர்த்தம் பண்ண முடியும் ஸ்தித பிரஜை இருந்தாத்தான் பாரமாத்திக சத்தியாதி சத்திய அதிவாதித்துவம் பண்ண முடியும் ரியல் நல்ல ப்ரௌடு வரணும்னா பெருமிதம் வேணும்னா ஞ்சிக்கணும் யாருக்கும் கிடைச்சாதுன்னு கிடைச்சிதுங்கிறதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வேற விஷயம் அதாவது வியாபாரிக்கமா லௌகிக்கமா சொல்றது உண்மையிலே நம்மளை பொறுத்த வரைக்கும் அஜ்ஞானி ஞானிங்கிற பேதமே இல்லை ஞானிக்கு சரியான ஜானிக்கு அக்ஞானி ஞானிங்கிற பேதம் வாஸ்தவம் கிடையாதுங்கிற ஞானம் இருக்கு வாஸ்தவமான ஜானிக்கு அவனும் பிரம் நினைக்கிறது தான் ஞானம் நான் ஞானி அவன் அஜ்ஞானிங்கிற காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது இந்த காம்ப்ளெக்ஸ உடைக்கிறதானே வேதாந்தத்தோட வேலையே சரி இந்த விஜானம் ஸ்தித பிரஜா சொல்லலாம் அப்புறம் மனநத்த வந்து சிரவண மரண நிதித்தியாசனம்னு சொல்ல முடியும் அதுக்கு தேவை ஸ்ரத்தைக்கு தேவை நிஷ்ட நிஷ்டைக்கு தேவை இந்திரிய நிகரம் ஆஹ் இந்திரிய நிகிரம் இருந்தா தான் நிஷ்டை இருக்கும் நிஷ்டை இருந்தா தான் ஸ்ரத்தாபிவிருத்தி ஸ்ரத்தை இருந்தா தான் சிரவண மரண நிதித்தியாசனம் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் இருந்தா தான் ஸ்தித பிரஜா பரமார்த்த சத்திய அதிவாதித்வம் ஆனா இந்த இந்திரிய நிகிரஹாதிகள் சமதமாதிகள் இருக்கணும்னு சொன்னா ஆத்ம சுக இச்சவிர ஆத்ம சுக இச்சவ ஆத்ம சுக இத்மசுகத்தை பத்தின ஆபாத்த ஜம் இருந்தாதான் ஆத்ம சுக இச்ச வரும் சுகம் ஆத்ம சுகம் மறந்துடாங்க இருந்து கண்ணு காது மூக்கு நாக்க உபயோகப்படுத்தி வெளியில் இருக்கிற பொருள்களை அனுபவிச்சு சுகமாயிருக்கிறது அது மிருகத்துக்கும் இருக்கு நமக்கும் இருக்கு நமக்கும் மிருகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அது பங்களா கட்டாமல் இந்திய சுகத்தை அனுபவிக்கிறது நம்ம பங்களா கட்டின்றி திண்டாடி இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறோம் தர்மமாவே இந்திய சுகத்தை அனுபவிச்சாலும் கஷ்டந்தான் பரவாயில்லைங்கிற அதர்மமா அனுபவிக்கிற இந்திரிய சுகத்திற்கு தர்மமா அனுபவிக்கிறது ஓகேன்னு சொல்றோம் ஆனா மனுஷ ஜென்மாவில் தர்மமா இந்திரிய சுகம் அனுபவிக்கிறது மனுஷ ஜென்மாவோட பரம புருஷார்த்தம் ஆத்ம சுகத்தை புரிஞ்சுக்கிறது தான் பத்தின ஆத்ம சுக இச்ச வரணம் அணம் தெரியணும் ஆத்ம சுகத்தை பத்தின டிஸ்கிரிபன் தெரியணும் அதை தான் இங்க பண்ற என்ன அந்த சுகம் என்னதுன்னு கேட்டா அது குறைவிலா நிறைவான பேரின்பம் அதுக்கு பேருதான் பூமான்னு பேர் யோவை பூமா தும் அல்பே சுகம் நாஸ்தி சுகம் அத்வை அதுக்கு நல்ல பிரமாணம் என்னது சமாதி சுசுக்தி மூர்ச்சா அவஸ்தாதிஷு அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் சொல்ற அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் வேற்றுமை இல்லாத இன்பம் இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் அதுக்கா தூங்கிடுறேன்னு தூங்கிட்டே இருக்கேன்னு சொல்லப்பட சாப்பிட்டு சாப்பிட்டு அது மோட்சமாகாது ஆழ்ந்த உறக்கத்தில் அபேதம் இருக்கு அதனால் நிறைய பேருக்கு துக்கம் ஜாஸ்தி தாங்க முடியலன்னா உடனே எனத்தையா சாப்பிட்டு விடுறான் எனத்தையா சாப்பிட்டு மறந்துருக்க இல்லையா துன்பம் இல்லை ரொம்ப துன்பம் தாங்க முடியலன்னா என்ன பண்றான் பெத்தடின்னு போட்டு என்னை தேவை சாப்பிட்டு அப்படியே போதையிலே இருக்கான் அப்படியே இருக்கான் தெரியல துக்கத்தை தற்காலிகமாக மறைக்கப்போ திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து பவர் போய்டுறது திரும்பவும் போட்டுக்கிறான் திரும்பவும் மறக்கிறான் இது உடம்புக்கு கெடுதல் வாழ்க்கைக்கு கெடுதல் ஜனங்களுக்கு தப்பான வழிகாட்டும் அதனால தான் வேதாந்தத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்க வேண்டியிருக்கு தர்மத்தையே அதிகமாக சொன்னாலே போரும் தோன்று இப்போ என்ன வருது துக்கத்தை மறக்கிறான் ஆனால் துக்கத்தை மறக்கிறதுனால துக்கம் போயிடுமா என்ன முழிச்சுருக்கிற போதே துக்கம் இல்லாமல் நம்ம பிறவியோட வேலையே ஆ துக்கத்தை போதைப் பொருளால் இயற்கையாக தூக்கத்தில் மறக்கிறோம் போதப்பொருளெல்லாம் சாப்பிட்டு மறக்கிறான் ஏதாவது உடம்பில் குறையிருந்து மயக்கம் போட்டு விழுந்தான்னா தெரியறது இல்லை துக்கம் இல்லாம துக்க அபாவம் மோக்ஷம் கிடையாது துக்க அபாவம் மோக்ஷம் இல்லை ஆனந்த ஸ்வரூப ஞானம் அதத்தான் நம்ம மோக்ஷம்னு சொல்லணும் ஆத்மாவே ஆனந்த ஸ்வரூபங்கிற ஞானத்தைத்தான் மோக் துன்பமற்ற நிலை அல்ல நிலையான பேரின்பத்தை புரிந்து கொள்ளுதல் ஆகவே அது ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறோம் மோட்சம் வந்து ஆனந்த ரூபம்ங்கிறோம் அது துக்க ரூபம் கிடையாது துக்க அபாவரூபம் கிடையாது துன்பமற்ற நிலை அல்ல பேரின்பத்தின் மீது துன்பம் ஏற்றுவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறோம் சிறு இன்பமாகிய துன்பம் ஏற்றுவிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் பேரின்பமே இருக்கிறது இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா துன்பமற்ற நிலை இவ வந்து சமாதி சமாதியில் உட்கார்ந்துக்க ஏதோ ஒரு வஸ்தூல சம்யமம் பண்ணுறேன் தக்ஷணாமூர்த்தி திருவடியவே நினச்சிட்டு இருக்கேன் மனசு ஒடுங்கி போயிடுறது அப்பவும் என்னன்னா துன்பம் இல்லை மனசுக்கு ஒரு பிரஷ்னஸ் கிடைக்கிறது ஆனா அங்க ஒன்னும் ஞானம் ஏற்படுறது இல்லை நிர்விகல்பாதி மோக்ஷம் அல்ல நிர்விகல்பாதியில மோக்ஷ நிர்விகல் சமாதி மோட்சம் அல்ல நிர்விகல்பாதி மோக் சாதனமும் அல்ல நிர்விகல்பாதி ஞானத்துக்கும் சாதனம் அல்ல மூணு சொல்றேன் நிர்விகல்பமாதி முக்தி அல்ல நிர்விகல்பாதியினால் முக்திக்கான ஞானம் கிடைக்காது ஞானத்துக்கு நிர்விகல்பமாதி மோக்ஷம் அன்று மோக்ஷத்துக்கான சாதனமும் அன்று ஞானத்துக்கான சாதனமும் அன்று மோக்ஷாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் விசாரம் அப்படி புரிஞ்சு ஞானத்துக்கு சாதனம் விசாரம் விசாரத்துக்கு சாதனம் என்ன கிளாஸ் அட்டன் கிளாஸ் பண்றதுக்கு சாதனம் வழியும் அல்ல சமாதி அறிவுக்கான வழியும் அல்ல மெய்யறிவுக்கான வழியும் அல்ல ஞான யோக்கியத்தைக்கு அது ஒரு சாதனம் ஞானத்தை பெறத்துக்கு அது ஒரு சககாரி சாதனம் சமாதானம்னு ஒரு லட்சணம் இருக்கு ஆ ஏகாகிரே அது உபகாரமா இருக்கும் ஆனா அதுவே சாதனம் முக்கியமான சாதனம் அது ஒரு சாதனம் என்ன சொல்றது அது சகாரி சாதனம் அங்க சாதனம் முக்கிய சாதனம் அல்ல இதெல்லாம் இருக்கட்டும் அங்கங்க சொல்லி வைக்கிறேன் ஆ சமாதி மூ சுத்தி மூர்ச்ச மயக்கம் தூக்கம் சமாதி இவைகளெல்லாம் என்ன பண்ணுறோம் அந்த துவைத்தம் இல்லாத நிலையை அனுபவிக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சொல்கிறோம் ஆத்ம சுகம் வேணும் ஆத்ம சுகம் வந்து விஷய சுகத்தை விட்டால் தான் கிடைக்கும் ஆத்ம சுகத்தோட லக்ஷணம் தெரியணும் அதுதான் இந்த மந்திரம் சொல்கிறது அங்கே வேற திரிபுட்டி ரஹிதம்னு சொன்னேன் அங்கே எதையும் பார்க்கறதும் எதையும் கேட்கறதும் எதையும் தெரிஞ்சுக்கிறதும் அதுதான் பூமா எங்கு எங்குன்னா அர்த்தம் எதில்னு அர்த்தம் எந்த பூம தத்துவத்தில் பார்ப்பது கேட்பது அறிவது என்பது இல்லையோ இதை ஜாகிரதையா புரிஞ்சுக்க வேண்டிய சங்கராச்சாரியாக நிறைய விளக்கங்கள்லாம் தர்றார் அதாவது பார்த்தல் கேட்டல் முகர்தல் என்பது பூமாவில் இல்லை அப்ப வந்து அனுபவமே இல்லை துவைத விவகார அனுபவமற்ற ஒரு நிலைங்கிற எண்ணம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மந்திரத்தில் இது ஒரு அவஸ்தா விசேஷமா நினைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அந்த நிலையில் இல்லை அப்போ இன்னொரு நிலை இருக்கு ஆஹ் அந்த நிலைக்கு போனா இந்த நிலை இல்லை இந்த நிலை இருக்கும் பொழுது அந்த நிலை இல்லை ஆஹ் மெய்ப்பொருள் நிலைக்கு சென்று விட்டால் பொய்ப்பொருள் அனுபவம் இல்லை பொய்பொருள் அனுபவம் இருக்கும் பொழுது மெய்ப்பொருள் அனுபவம் இல்லை ஆக இது விஷம காலம் அந்த அனுபவம் இந்த அனுபவம் இல்லை இந்த அனுபவம் இருக்கிற காலத்துல அந்த அனுபவம் இல்லை சங்கராச்சாரியர் தப்புங்கிறார் இது ரெண்டும் சமகால அனுபவம் நிர்விகல்ப அனுபவமும் சவிகல்ப அனுபவமும் சமகால அனுபவம் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறோம் சவிகல்பமும் நிர்விகல்பமும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கப்படுகிறது திரிபுட்டி ராகித்யமும் திரிபுட்டி சாகித்யமும் போடணும் அதாவது மூணு அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு இந்த மூன்றும் திரிபுட்டிங்கிறோம் இத நம்ம சிம்பிளா போட்டா சவிகல்பம் விகல்பம் வேற்றுமைகளோடு கூடியது இந்த வேற்றுமைகள் என்னாகும் சில நேரம் ஒடுங்கும் வெளிப்படும் வேற்றுமைகள் ஒடுங்கும் வேற்றுமைகள் வெளிப்படும் ஆனா இங்க சொல்ற நிர்விகல்பம் இருக்கே இந்த தூக்கத்தில் நிர்விகல்பம் இருக்கு சமாதியில நிர்விகல்பம் இருக்கு மயக்கத்துல நிர்விகல்பம் இருக்கு ஆனா அந்த நெர்விகல்பம் எல்லாம் தற்காலிகமானது அனித்திய நிர்விகல்பம் அந்த நிர்விகல்பம் வந்து போற நெர்விகல்பம் எந்த நெர்விகல்பம் சுசுக்தி சமாதி மூர்ச்சை வச்சு மூர்ச்சாவஸ்தானா மயக்க நிலை மயக்க நிலை மயக்கத்துக்கு காரணம் பலவா இருக்கலாம் உடம்பு சரியில்லாம மயக்கம் வரலாம் போதப்பொருளை சாப்பிட்டு மயக்கத்துக்கு போகலாம் அப்புறம் உறக்க நிலை சமாதி நிலை உறக்கம் என்பது இயற்கையானது சமாதி என்பது செயற்கை பயிற்சியின் மயக்கம் என்பது தவறான செயல்கள் அல்லது நோயின் விளைவு நோயின் விளைவுன்னா அது இயற்கை கூட போட்டுக்கலாம் ஆனா மயக்கம் என்பது ஏதாவது போத பொருளை சாப்பிட்டு உண்டு பண்ணிக்கிறது நிர்விகல்பம் வரும் போகும் இது அனித்ய நிர்விகல்பம் பிரம்மன் வந்து நிர்விகல்பரூபம் அது நேச்சர் நிர்விகல்பரூபம் பூமா அல்லது ஆத்மா விட்டுடுவோம் அப்புறம் பேசுவோம் இந்த பூமா அல்லது பிரம்மம் நித்திய நிர்விகல்பரூபம் மந்திரத்தில் இருக்கிற விஷயம் என்னது பூமா பார்க்கறது இல்லை கேட்கறது இல்லை அறியறதில்ல எது பார்க்கறது இல்லையோ கேட்கறது இல்லையோ அறியறது இல்லையோ அது பூமா வச்சுக்கணும் எது எப்பவும் பாக்கிறது இல்லையோ எது எப்பவும் கேட்கறது இல்லையோ எது எப்பவும் உகர்றதில்லையோ அது பூமா நிர்விகல்பம் பூமா வந்து நிர்விகல்பா பூமா புல்லிங்கன்னு சொல்லிட்டேன் கிடையாது அந்த ஜெண்டர்லாம் இருக்கு பால் வேற்றுமை சொல்லப்பட்டிருக்கு அதனால என்ன சொல்றோம் பூமா நிர்விகல்பா பூமா நிர்விகல்பா ஞாபகம் சவிகல்பமும் நிர்விகல்பமும் சமகாலம் ஒரே நேரத்தில் நிர்விகல்பமும் இருக்கு சவிகல்பமும் இருக்கு அப்ப ரெண்டும் வந்து இருக்குன்னு சொன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற ரெண்டும் இருக்கு கயிரும் இருக்கு பாம்பும் இருக்கு தங்கமும் இருக்கு நகையும் இருக்கு மரமும் இருக்கு மரமும் ையும் சமகமா விஷம காலமா சமகாலம் மருந்து ஒரே நேரத்தில் மரத்தையும் யானையை யானையை கவனிக்கிற போது மரத்தை கவனிக்காம இருக்கும் மரத்தை கவனிக்கிற போது யானையை கவனிக்காம இருக்கும் இது ரோஸ்ல பண்ணி இருக்கா டீ கூட்ல பண்ணிருக்கான் பார்க்கிற போது யானையை கவனிக்கிறது கவனிக்கிற போது வச்சுக்கணும் இது நிர்விகல் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அது மாத்திரமல்ல இதுக்கு பேர் என்னன்னா பாத சமானம் ஒரே சமான அதிகரணம் தான் அதாவது மரம் ஒரு பொருக்கு மரமும் இருக்கு யான ஒரு சொல் மரம் சொல் பொருள் எத்தனை இருக்குற சொல்லுக்கும் மரம் சொல்லுக்கும் பொருள் சமான பொருளா விஷமமான பொருளா சாதுல இருந்து என்ன தெரியுது அங்க மரத்துக்கு இர்டன்ஸ் கொடுத்தா யானையை ரிமூவ் பண்ணணும் மரத்தில் மறைந்தது மாமது யானை அது மாதிரி பரத்தில் மறைந்தது பார்முதல் ஆக நிர்விகல்பத்திலிருந்துதான் சவிகல்பம் உற்பத்தியாகி சவிகல்பம் இருந்து சவிகல்பம் ஒடிஞ்சிடும் ஆஹ் சவிகல்பத்துக்கு உற்பத்தி ஸ்திதி யம் எல்லாம் இருக்கு அதுலேயே லயம் ஸ்திதி எல்லாம் இருக்கு நித்திய நெர்விகல்பம் ஆகியனால என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ கேட்டு இருக்கோமோ முகர்ந்துட்டு இருக்கோமோ இதெல்லாம் மூணு உபச்சாரத்துக்கு சொல்லி இருக்கு எல்லா கிரியையும் தர்சன கிரியா சிரவணக் கிரியா கிராணக் கிரியா என்ன அப்புறம் வந்து ரசனக் கிரியா ியா அப்புறம் வந்து என்னது கமனக்கிரியா என்ன இதெல்லாம் சம்ஸ்கிருதமா இருக்கேன்னு நினைச்சுக்காய் அதாவது பார்க்கிறது பார்த்தல் கேட்டல் முகர்தல் சுவைத்தல் தொட்டு உணர்தல் நடத்தல் கை கால்களை அசைத்தல் மல ஜலங்களை இன்பம் நுகருதல் பேசுதல் சர்வ கிரியாரகேத ரகிதம் இது வந்து உண்மையில இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இது உண்மை அல்லங்கிறது அதான் விஷயம் இப்பவே கொட்ட கொட்ட முழுச்சு இருக்கிற இந்த ஜாக்கிரத அவஸ்தையிலேயே சுசுக்தி அவஸ்தையில நமக்கு மோட்சமோ மோக்ஷத்துக்கான ஞானமோ வரப்போறதில்லை விசாரமோ எதுவும் நடக்க போறதில்லை சுப்பரவஸ்தை கேட்கவே வேண்டாம் ரெண்டும்ங்கிட்டான் ஜாகிரத அவஸ்தையில இப்படி சாஸ்திர விசாரம் பண்ணி இந்த மூணு அவஸ்தையும் நமக்கு உண்மை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு ஜென்மா இல்லை மரணம் இல்லை யாரு சொன்னால் சுகம் வந்திருக்கு துக் துக்கம் போயிடுறது பணம் கிடைச்சிருக்கு நான் தரித்திரனா இருக்கேன் நான் தனிகனா இருக்கேன் நான் வித்யாவானா இருக்கேன் நான் மூடனா இருக்கேன் யாரு சொன்னா அதெல்லாம் எல்லாம் வியாபக திருஷ்டி மூடனும் இல்லை ஞானியும் இல்லை அறிவாளியும் இல்லை பாமரனும் இல்லை அப்படியே நெக்ட் பண்ணிட்டு இருக்கும் நம்ம இதெல்லாம் ரியல் நினைக்கிறோம் நமக்கு இந்த சத்திய புத்தி அதனால்தான் உபனிஷத் பரிசிரமப்பட்டு நமக்கு இந்த சத்திய புத்தியை ரிமூவ் யார் சொன்னால் வாழ்க்கை இருக்குன்னு வாழ்க்கைங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அதைத்தான் நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்கிறோம் விஸ்வம் பசத்தி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்தா சிஷ்ய ஆச்சாரியத்தையா தத்தைவ பித்ரு புத்திராதி ஆத்மனா பேதத்தா காரணம் கடவுள் காரியம் பிரபஞ்சம் சொல்லிட்டு இருக்கா எல்லாம் மாயங்கிருந்தா ஸ்லோகம் காரிய காரணத்தையா விஸ்வம் பசியாமி சம்பந்தத அவர் சுவாமி நான் அவருடைய சேவக்கன் இது மாயேங்கிறது சுவாமி சம்பந்தத்தா விட்டாரான் சிஷ்ய ஆச்சாரியத்தையா யார் சிஷ்யம் யாரு ஆச்சாரிய அப்புறம் பிள்ளையாவது மனைவியாவது இப்படி சொன்னா நிறைய பேருக்கு கஷ்டமாயிடும் அதனால தான் வேதாந்தத்தை ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லும் ஒன்னும் தெரியாதவங்கிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்லி எத்தியா குழப்பினியானா நீயும் நிம்மதியாக இருக்க முடியாது அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது ஆளை பார்த்து ஒழுங்கா சொல்லு இல்லாட்டி கடவுளை கும்பிடுப்பா அதுக்காகத்தான் வேதாந்தத்தை ரொம்ப ஆழமாக சொன்னாலும் ஈஸ்வர பக்தியோட விவகாரம் பண்ணிகிட்டே இருக்கும் இவ்வளவு டீப்பாக வேதாந்தம் படித்தாலும் இவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் இதை வித்யா மாயின்னு புரிஞ்சுண்டு முழுக்க தர்மம் பக்தி இல்ல என்ன ஆகும் தப்பா புரிஞ்சுடுவோம் அதுக்காக வேண்டி அதே பண்ணிட்டு வகுப்பை விட்டுவிடப்படுது யாருக்கு யோகத்தை இருக்கோ அவங்க புரிஞ்சு போயிடு போறாங்க சிஷ்ய ஆச்சாரியா தைவ பித்ரு புத்திராதி ஆத்மனா பேதத்தா எல்லாரும் துன்பம் துன்பம் சொல்ற போது துன்பம் எங்கேயா இருக்கு துன்பமே இல்லையே பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணராதே ஒரே அதிகாரம்தான் பொருள் அல்லவற்றை பொருள் நினைச்சு விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன் வேதாந்தம்லாம் இருக்கட்டும் சுவாமியில நான் வியவகாரமா கொஞ்சம் பேசுறேன் அது பேசாதே பேசவே பேச விவகாரத்தை உண்மைன்னு நினைக்கிறியா பொய்யுன்னு நினைக்கிறியா பொய்யுந்தான்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஜெகத் சத்தியம் சொத்து ஒத்துக்கும் ஜெகத் சத்தியம்ங்கிறத ஒத்துக்கும் ஆமாம் சுவாமிலே ஜெகன் மித்யாத்மெல்லாம் நமக்கு எடுபடாது ஜெகத் சத்தியம்தான் அப்போ என்ன பண்ணுறதுன்னா கஷ்டத்தை நீக்கணும் பிரயத்தனம் பண்ணுவோமே என்ன பண்ணுறதுன்னா நவகர கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வரலாம் போய்ட்டவாயில்ல இந்தியாவே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்ப என்ன ஆகும்னா கவலை எல்லாம் மறந்து போயிடும் மறந்து போயிடும் போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயே கவலை எல்லாம் நமக்கு மறந்து போயிடும் ஓஹோ இது எப்படின்னா தலைவலி தைலம் தடவுற மாதிரிதான் தலைவலிக்கு மருந்த தடைச்சா என்ன ஆகுதுன்னா தலைவலி மறந்துடுது எரிச்சல் கூடுறதுனால இந்த எரிச்சல் தலைவலியை மறக்கும்படி அவ்வளவுதான் போனா அதை இதையும் பண்ணிட்டு இருந்தா என்னாகும் ஏதாவது முயற்சி எடுக்கிறேன் அந்த முயற்சியில கவனம் இருக்குமா கவலையில கவனம் இருக்குமா கவலையிலும் கொஞ்சம் கவனம் இருக்கும் அப்படியே முயற்சியிலும் கொஞ்சம் கவனம் இருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னா முயற்சி பண்ணிகிட்டே இருக்குமா அப்புறம் அதில் ப்ராப்ளம் வந்துடும் எப்படின்னா ஜோசியர் இருக்க மாட்டார் அங்கே போன உடனே அங்கே வாசலில் உட்காந்து டீ ஷாப்னு உட்காந்துருவோம் அவர் வர வரைக்கும் எப்போயா அந்த ஜோசியர் வர போகிற ஆரம்பி அந்த கஷ்டம் வேறு ஒன்று இருக்குது அந்த கஷ்டத்துக்கு பரிகாரத்துக்கு ஜோசியர்கிட்ட போயிருக்கான் ஜோசியர் வேறு அவைலபிளாக இல்லை அதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கான் அப்போ கொஞ்ச நாள் கழித்து என்ன தோணும் இதுக்கு அந்த கஷ்டமே பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு சில சமயம் சில காஃபி சாப்பிட்ட தலைவலிக்கிறது காஃபி சாப்பிட காஃபி சரியா இல்லைன்னா என்ன தோணும் தெரியுமா இதுக்கு தலைவலியே பரவாயில்லவலியே பரவாயில்லப்பா இந்த காபி சாப்பிடறதுக்கு தலைவலியா அனுபவிச்சிருக்கலான்னு தோணும் துன்பம் இருக்குன்னு நினைச்சா துன்பம் இருக்கு துன்பத்துக்கு இருப்பை தருவது நாம் தான் என்னதான் துக்கம் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தூங்கணும் சரி போயிட்டார் என்ன பண்றது என்ன பண்ற அப்புறம் நம்ம வாழணுமே கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபி கொடு காஃபி சாப்பிட்ட உடனே நிம்மதி அடைந்தேன் ஆனந்தம் தான் நடைந்தே பாட்டு பாடு ஒரு காஃபிக்கே இவ்வளவு சக்தி இருக்கு எதுக்கு சொல்கிறோம் உபநேஷத்து சொல்றது யாரா சொன்னால் இதெல்லாம் இருக்குன்னு இந்த விவகாரமே இல்லையேப்பா இந்த விவகாரத்தை நீ உண்மையு ஏன் நினைக்கிறேன் சங்கராச்சாரிய சொல்கிறார் ஜாகிரதையாக புரிஞ்சுங்கோ இது அவஸ்தா விசேஷம் இல்லை சமகாலத்தில் நாம் பார்க்குற விஷயம் இப்பவே படிக்கிற போதே விசாரம் பண்ற போதே புரியறது ஆமா நிர்விகல்பத்தில் சவிகல்பம் கற்ப கயிற்றில் பாம்பை போல தங்கத்தில் நகையைப் போல மரத்தில் யானையை போல நூலில் துணியை போல தண்ணீரில் கடல் அலையை போல காணலில் நீரை போல உறக்கத்தில் கனவை போல போருமா கற்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிர்விகல்பத்தில் சவிகல்பக ஜாக்கிரதாவஸ்தான் என்ன சொல்றது அவ்வகாரமே சத்தியம் மித்யா இது என்ன அறிவால அழிக்கிறோம் அனுபவிச்சுன்றே அழிக்கிறோம் உடம்புல வலிக்கிறது வலிச்சுண்டே வலியமிச்சாங்கிறோம் கண்ண தண்ணி வர்றது வலிக்கிறதுங்கிறோம் ஆனா இன்னும் அதே சமயம் ஞான பலம் வர வர வர என்ன ஆகிறது ஞான பலம் வர வர இதெல்லாம் பொய்ங்கிற ஞானமும் சேர்ந்து வலியும் இருந்துருக்கு வலி உண்மை இல்லைங்கிற அறிவும் வேலை செஞ்சுட்டே இருக்கு அப்ப அவங்களுக்கு தானே தெரியுது என்ன புரிஞ்சுக்கணும் இது இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் பார்த்துடே இருக்கிற போது அது பார்க்காம இருக்கு பார்த்து இருக்கிறது பொய் பார்க்காமல் மெய் பார்க்கறதுங்கிற கிரிய கிடையாது ஞானேந்திரிய விவகாரங்களோ கர்மேந்திரிய விவகாரங்களோ உள்ளுக்குள்ள சிந்தன மனநாதி சிந்தன விவகாரங்களோ எந்த விவகாரங்களும் கிடையாது அபரிபூர்ண அவ்வகாரம் நித்திய அவ்வகாரம் நித்திய நிர்விகல்பம் நித்திய அத்வைத்தம் சொல்ல வேண்டிய அத்வைத்த அவஸ்த கிடையாது அத்வைத்த நிலை கிடையாது அத்வைத்த ஞானம் அத்தமும் துவைத்தமும் இக்னோர் பண்றோம் அண்டர்ஸ்ட் பண்றோம் பிறகு அந்த புரிஞ்சின்ற ஞானத்தை விருத்தி பண்றதுக்கு வேணா கொஞ்ச நேரம் டொல் பண்ணலாம் அதுக்கப்புறமும் என்னாகும் சித்தம் மௌனம் யார்ட்டையும் சிந்து பேச வேண்டிய அவசியம் மௌனி பவத்தே அடங்கிவிடும் தானாகவே அடங்கிவிடும் அறிவு பலமா வேலை செய்ய செய்ய என்னாகிறது அது அடங்கி விடுகிறது நெறிந்தனகா அனலகா இவர் அதான் ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் யார் சொல்வது அதனால் புரிஞ்சிக்க வேண்டியது அதனால உபநிஷன் சொல்லிட்டு இதை முடிச்சிருவோம் பூமா அதுக்கு பதிலாக சொல்கிற நீ விவகாரம் பண்ணின அது அல்பம் அதுதான் குறைவு விவகாரத்தை உண்மைன்னு நினைச்ச அதை எத்தனை அந்நத்து அதத்து பசியத்தி அந்நத்து ஸ்ரெணோதி அந்நத்து விஜாநாத்தி தது அல்பம் இந்த தரிசன விவகாரம்வகாரம்வகாரம்வகாரம்வகார பூமி அல்பம் இந்த துவைத்தியவகாரம் இது வேணா அல்பத்தில் வந்து ஒரு ஒரு உயர்ந்தது தாழ்ந்தது இருக்கலாம் ஆனா அதுல வந்து என்ன சொல்றது உயர்வு தாழ்வற்ற வார்த்தை கிடைக்கல உயர்வு குறைவு நிறைவற்ற நிறைவு நிறைவற்ற குறைவற்ற நிறைவு இங்கே அப்பப்ப குறைவு வரும் நிறைவு வரும் நிறைவு வரும் குறைவு வரும் மாறி மாறி வந்துருக்கும் நிறைவும் இல்லை குறைவும் இல்லை அதுதான் சொல்லியிருக்கு அது அல்பம் ஆகையினால மதிக்காது மறந்துடாங்க அந்த சுகத்தை நான் அறிய விரும்புகிறேன் அந்த சுகம் எது பூமா தான் அந்த சுகம் பூமா எப்படிப்பட்டதுன்னா அது நித்திய நிர்விகல்பரூபம் அந்த நித்திய நிர்விகல்பரூபத்தை சவிகல்ப அவஸ்தையில புரிஞ்சுண்டு சவிகல்பத்தை மித்தியான்னு தெரிஞ்சுக்கோ சவிகல்பமும் நிர்விகல்பமும் சமகாலத்துல இருக்கு உன் கவனம் எல்லாம் நிர்விகல்பத்தில் இருக்கட்டும் விற்பியெல்லாம் நிர்விகல்பூமாவில இருக்கட்டும் சவிகல்ப ஜகத்துல இருக்க வேண்டாம் உன் கவனம் எல்லாம் சவிகல்புவைத்தவகார ஜகத்துல இருக்க வேண்டாம் அவ்வகார நித்திய நிர்விகல்பத்தில் ஓம் கவனம் இருக்கட்டும் ஓம் விற்பி எல்லாம் அதை இருக்கட்டும் நிர்விகல்பூமாக்கார விற்பி நிர்விகல்பூமாக்கார விற்பி இருக்கட்டும் சவிகல்ப அல்பாக்கார விற்பி வேண்டாம் சவிகல்ப அல்பாக்கார விற்பி வேண்டாம் நிர்விகல்பூமாக்கார விற்பி அந்த மேலோங்கட்டும் இந்த விற்பி டாமினேட் பண்ணட்டும் இந்த ஜெகத் சத்திய விர்த்தி என்ன சொல்றது ஜகத் சத்திய விற்த்தியை ஜகன் மிருத்தியா விர்த்தி டாமினேட் பண்ணட்டும் மேலோங்கட்டும் இந்த வாழ்க்கையை உண்மை என்று எண்ணுகின்ற எண்ணத்தை இந்த வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம் பொய் என்கின்ற எண்ணமானது மேலோங்கட்டும் மெய்ப்பொருளே உண்மை என்கின்ற எண்ணம் மேலோங்கட்டும் சதேவ சோம்யதம் அக்ராசி ஐததாத்மதகும் சர்வம் தத் சத்தியம் அதுவே இவை அனைத்தும் நேகநானாஸ்தி கிஞ்சன மூர் மூத்திய அந்த ஜானம் இருக்கட்டும் பா என்ன சொல்றார் அது அல்பம்னு பிரிச்சுட்டர் அஹ பூமாவடஸ்வரூபம் நித்திய பூர்ணஸ்வரூபம் பூர்ண சுகம் அதுதான் சுகம் பூர்ண சுகம் அதுதான்ப்பா இது அல்பம் இந்த கர்மம் சொல்லப்போனா கர்மம் அல்பம் அகர்மம் பூமா இப்படிலாம் பிரிச்சு புரிஞ்சுங்கோ ஆனால் இது ஒரே நேரத்தில் ஜாகிரத அவஸ்தையில் இருந்துட்டே இருக்கு அப்பதான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இதை அனுபவிச்சுட்டே இருக்கும் அது பொய்னு நினச்சுட்டே இருக்கும் அனுபவிக்கிறவனும் பொய் அனுபவிக்கப்படுவதும் பொய் அனுபவமும் பொய் அதற்கு பொருளே மெய் அது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படின்னு புரிஞ்ச விட்டுடுறோம் புரிஞ்சு பேசவே மாட்டோம் மோரிஞ்சான் சாப்பிட்டாச்சுன்னா என்னதுன்னா கையிலம்புண்ணா சரி அப்புறம் அடுத்தது இன்னொன்று சொல்றது அதுவே அமிர்தம்னு யோவை பூமா தது அமிர்தம் பூமாவே அமிர்தம் அமிர்தம்னா மரணமற்றது அத்தை எது அல்பம் தன் மர்த்தியம் ஆஹ எது குறைவானதோ அது அழிவது எது நிறைவானதோ அது அழியாதது அப்படி புரிஞ்சுக்கணும் நிறைவு அழியாத நிறைவு அப்படி போடணும் அது அழியாத இது அழியும் குறை ஆஹ் அழியும் குறைவை சார்ந்திராதே அழியும் குறைவை சிந்திக்காதே அழியும் குறைவுக்கு முக்கியத்துவம் தராதே அழியாத நிறைவை ஆழ்ந்து எண்ணுவாயாக எண்ணி எண்ணங்கள எண்ணங்களிலிருந்து எண்ணங்களும் பொய் அதான் விசேஷம் எண்ணங்களும் முழுமையானது அல்ல எண்ணங்களும் முழுமையானது அல்லங்கிற எண்ணம் எண்ணங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் எண்ணங்களோடு இணைந்திருக்கும் தன்மையிலிருந்து நம்மை விடுவிக்கும் நாம் எண்ணங்களோடு நம்மை இணைத்து கொண்டிருக்கிறோம் எண்ணங்களிலிருந்து விடுவிக்கும் ஆற்றல் எண்ணங்கள் உண்மையல்ல என்கின்ற எண்ணத்திற்கு இருக்கிறது எப்படி இருக்கு பாரு எண்ணங்கள் உண்மையல்ல என்கின்ற எண்ணத்திற்கு எண்ணங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஆற்றல் இருக்கிறது இதை வீர்களாக எண்ணுவீர்களாக அழியாத நிறைவு இது அழியும் குறைவு அப்படின்னார் அப்ப உடனே அவருக்கு அது எங்க இருக்கு சுவாமி நாரதர் கேட்டு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுத்து நாரதர் இப்ப என்ன கேட்கிறார் ஹே பகவாஹா சஹா கஸ்மின்திஷ்டா சஹா பூமா எங்க நிலை பெற்றுள்ளது இருக்குன்னு சொல்லலாம் அது அதோட மகிமையில இல்லைன்னு சொல்லலாம் இதனிடம் அது புதுக்குழப்போன்ன அது அதோட மகிமையில இருக்குன்னு சொல்லலாம் அது அதோட மகிமையில இல்லைன்னு சொல்லாம் எப்படி உபிஷத் மையமே அதாவது அது தன்னையே தான் சார்ந்தது சார்ந்திருக்கவில்லை சொல்றோம் உணர்ந்து சார்பு கிட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்ந்தரும் நோய் அப்ப அது வந்து நிராஸ்ரயா நிராஸ்ரயா நிராஷ்ரயா அப்படின்னு சொன்னார் அது தன்னைத்தானே சார்ந்திருக்கிறதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தோணித்தோ என்னவோ அது கூட சரியில்லைன்னு தோணித்து இந்த லௌகிக்க விவகாரத்துல தான் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்லணும் அது என்னத்துக்கு சொல்றது அது வந்து அது வந்து மகிமே அதோட மகிமையில் அது சார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன சொன்னார்னா அது சுதந்திர சத்தா எந்த வார்த்தை போட்டாலும் சரி வராது ஆ இதனால சுதந்திர சத்தா அது தன்னுடைய இருப்புக்கு தன்னையே சார்ந்து இருக்கிறது தன்னுடைய இருப்புக்கு எல்லாவற்றுக்கும் அது அது தன்னுடைய தன்னுடைய இருப்புக்கு தன்னையே சார்ந்திருக்குன்னு சொன்னா நமக்கு ஒரு கேள்வி வரும் மற்றவைகள் அதனுடைய இருப்புக்கு வேறொன்றை சார்ந்திருக்கிறது அப்பறம் துவைத புத்தி வரும் அந்த துவைத புத்தியை ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக நீக்கணுங்கிறதுக்காக உபரிஷத்து என்ன பண்றது அது மகிமை தன் தன்னுடைய மகிமையில இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு வேறாக ஒன்றுமே இல்லை அது எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை துவைத்த விவகாரத்துல தான் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கணும் நகை வந்து தங்கத்தை சார்ந்திருக்கணும் ஆனா உண்மையிலேயே அது எதையும் சார்ந்திருக்கவில்லை இந்த சார்ந்திருத்தல் அங்க நாம ரூபம் நாமரூப அதிஷ்டானம் இந்த புத்தியவே நீக்கிறார் அதனால என்ன சொன்னார் அது அது மகிமையில சார்ந்திருக்குன்னு சொல்லலாம் அது மகிமையில சார்ந்திருக்கலன்னு சொல்லலாம் அப்படின்னா வேற எதுலையா சார்ந்திருக்காருன்னு அர்த்தம் வரக்கூடாது அதற்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை ஆக வாஸ்தவம் நம்ம எல்லாருமே மகிமை உடையவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு வியாதி இருக்கு நமக்கு இதெல்லாம் இல்லையே எல்லா துறையிலையும் அது பொருள் துறையிலா இருக்கட்டும் அருள்துறையில இருக்கட்டும் எல்லாருக்கும் என்னென்ன தனித்தன்மை நம்ம எல்லாருக்கும் இருக்கு அவருக்கு இருக்கிறது எனக்கு எனக்கு இருக்கிறது அவருக்கு இல்லைன்னு எனக்கு கர்வம் அவருக்கு இருக்கிறது எனக்கு இல்லையேன்னு சொல்லி என்ன சொல்றது ஏக்கம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு எல்லா இருக்கு எந்த ஃபீல்டிலும் இல்லாமல் இதெல்லாம் உடைக்கிறது இந்த சர்வ அபிமான உபமர்தனம் அடியோட நாசம் பண்றேன் நெருப்போச்சு கொழுத்துறது நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் இதை வந்து சொல்றார் அது அதுக்கு வேறாக ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி விடுறார் அறிமுகப்படுத்தின பிறகு மனம் அடங்க வேண்டும் இதான் விஷயம் இந்த மந்திரம் முடியறது அடுத்த மந்திரத்துக்கு போலாம் அந்த விளக்கம் அது தன்னுடைய மகிமையில்தான் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது தன்னுடைய மகிமையை சார்ந்திருக்கவில்லை என்றும் சொல்லலாம் அத விளக்கி சொல்ற அடுத்த படிக்கலாம் பிரதி சொல்றார் இங்க லிகத்தில் ஜனங்கள்னா என்ன சொல்ல நிறைய ஒரு ஒரு லட்சம் பசுமாடு வச்சிருக்கான் சொல்றதோ சொல்றேன் ஒரு லட்சம் கம்மியா சொல்லிவிட்டேன் ஒரு லட்சம் பசுமாடு வச்சிருக்கான் இல்லாட்டி சாதாரண ஜனங்கள் ஒரு ஐம்பது பசுமாடு வச்சுருந்தான் பெரிய மையம் உள்ளூருக்குள்ளேயே பெரிய ஆளுங்கிறான் பெரிய ஆளுப்பான் என்னென்னா பெரிய லேண்டு வச்சிருக்கான் பசுமாடு நிறைய வச்சுருக்கான் குதிரை நிறைய வச்சுருக்கான் அந்த காலத்தில் இது அப்புறம் வந்து யானை வச்சிருக்கான் நிறைய தங்கம் இருக்குது எடுபடி ஆட்கள்லாம் இருக்காங்க பாரியம்னு போட்டிருக்க மனைவி இருக்கா நான் அழகாக நிறுத்தினுட்டேன் ஏன்னா சொல்றான் வந்து துபாய் ஷேக்கு இருபத்தி அஞ்சுங்கிறான் அபிஷியலா அவங்களுக்கு எல்லாருக்கும் அரண்மனை கட்டி கொடுத்துருக்கான் துபாய் ஷேக்குமோ சொல்றாங்க சொத்தை பிரித்து கொடுக்கணும் அவனை வந்து அவனுக்குள்ள ஆளை சூஸ் பண்ணணும் அவங்களுக்கு அதனால தான் சண்டை கொண்டே இருப்பான் அதிகமாக்கினா சண்டை வரும் அவங்களுக்குள்ள சண்டை வந்து நேரும் போயிட்டு போட்டு அதெல்லாம் நமக்கு வேண்டாம் பாரியம்னு சொன்னால் என் அர்த்தம் மனைவி அதுலேயே நிறைய இருக்குது அர்த்தம் எல்லாம் இருக்குது அப்புறம் க்ஷேத்ராணி இங்கிலாண்ட் இருக்கு அங்கிலாண்டு இருக்குது ஸ்ரீலங்காவில் கூட வச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவில் கூட வச்சுருக்காரு இப்போ சுவாமிகளே போடுறாங்க இல்லையா எங்களுக்கு வந்து உலகம் முழுக்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சென்டர் இருக்கு சென்டரில் இருக்கார்னு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு சென்டர் இருக்கு அப்பா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனே சொல்லிக்கிறாங்க எங்கெல்லாம் டிஒடிங்களா சென்டர் தான் போட்டுக்கலாம் சில சென்டர்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்றது சில சென்டர்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணலை அந்த சென்டர்லருந்து ரூபாயெல்லாம் வருது இந்த சென்டர்லருந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாம் இதெல்லாம் மகிமை இன்ஸ்டிடியூஷன் மையமா இப்படிலாம் ஜனங்களுக்கு இதெல்லாம் பெருமையாக நினைக்கிறார்கள் ரொம்ப நாளைக்கு முன்னால பூஜஸ்ரீ சுவாமி தயான சுவாமி கிட்ட ஏதோ ஒரு டாபிக் வந்து ஏதோ ஒரு மடத்தை பத்தி ஒரு டாபிக் அந்த மடத்து சாமியார் அவங்க என்ன சொல்றாங்க சொத்து என்னதுங்கிறாங்க மடத்துக்குள்ளே ஒரு சாமியார ஒரு இடத்துல வச்சாங்க வந்துது பார்வை இதுல விவகாரத்தை ஒரு மடம் மடத்துக்குள்ளே ஆர்கனைசேஷன் ஒரு சாமியாரை ஒரு மடத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி வைச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சா அந்த சாமியார் அது மடம் என்னதுன்னார் அப்படின்ன உடனே இந்த மடத்தில் இருக்கிற சாமியாரெல்லாம் என்ன பண்ணாங்க அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அந்த சாமியார் இந்த சாமியார் கேஸ் போட்டாங்க கேஸ் ரொம்ப நாளாக நடந்தது அதை பத்தி ஏதோ டாபிக் வந்து சுவாமிஜி கிட்ட பேசுற போதுப்பா தூக்கி போட்டுட்டு பிரதிஷ்டிதா பலம் என்னத்துக்கு பிரதிஷ்டிதா பவா அதுல இருந்துட்டு வேண்டிதானே அப்படின்னா அது தெரியாது சுவாமிஜி அவருக்கு அப்போ சுவாமிஜி அப்பன்னா வேதாந்த சாஸ்திரம் உள்ள போச்சுன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு உலகமே என்ன தான் கொடுத்தாலும் சரி இந்த ஞானத்துக்கு சமமாக ஓனும் கிடையாது அதாவது பிரம்மன் மகிமை அதுக்கு அடுத்த மகிமை பிரம்ம ஜானம் அவ்வளோதான் பிரம்மன் மகிமையான அது வந்து நித்திய மகிமா ஏஷ நித்யோமஹிமா வாக்கியம் ஞாபகத்துக்கு வருது ஏஷ நித்யோமஹிமா ஒரு மந்திரம் சொல்றது நாவேதவின் மனுகந்தம் அப்படி பொ இருக்கு யார் ஒருவன் அந்த மெய்பொருளை அறியவில்லையோ நாவேதவின் மனு தேத்தம் ப்கந்தம் சர்வானுமா இதெல்லாம் மகிமேன்னு சொல்றாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேங்குற நாகம் பிரவீமி நான் லௌகிக்கன மாதிரி பேச மாட்டேன் நான் வந்து பிரம்ம ஜான நிஷ்டன் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் மகிமை கிடையாதப்பா இந்த பிரம்மன் தான் மகிமை ஆத்மா தான் மகிமை த பூமாதான் மகிமை த பூமாவே மகிமை இதற்கு வேறாக மகிமை ஒன்றும் கிடையாது ஆகவே அந்யா இதுல வந்து அகம் ஏவம் ந பிரீமி ஒரு சென்டென்ஸ் அப்புறம் என்ன பண்றது அந்நகா அந்நிஷ்டா இவம் அகம் ந பிரீமி இது இத சார்ந்திருக்கு நான் சொல்ல மாட்டேன் இது இதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் என்னன்னா சங்கராச்சாரியர் இந்த அன்மயம் எல்லாம் அவர் சொல்லலைன்னா கஷ்டம் அவர் சொல்றார் ஏவம் பிரவீமி சொல்லுவேன் என்று சொன்னார் இவ்வாறு சொல்லுகிறேன் என்று சொன்னார் இந்த பிரவீமி உவாச்செல்லாம் என்ன பண்றது தெரியாது மந்திரத்தோடம் ஜாகிரதா புரிஞ்சுங்க நான் சொல்ல மாட்டேன் இப்படிதான் சொல்லுவேன் எப்படிதான் சொல்லுவேன் அடுத்த மந்திரத்தை படி இருபத்தி அஞ்சாவது கண்டம் ச உரிஷா சிணத்தர சுவா அஹங்க ஆ அகமுபரிஷ்டிணுத்தரமேவும் நீங்கள் இதெல்லாம் படிக்கிற போது உங்களுக்கு கீதையில் சில ஸ்லோக ஞாபகத்து வந்தால் நல்லது சர்வூதம் ஆத்மான ாத்மே யோயுத்தமர்ஷனம் நணசியாமி சேனியதீதூக்கே மைய தகதவியமூர்னூத்தாஹம் நூத்தி பசியமே ஆஹ அத்தியாரோப அபவாதாபியான் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை உலகத்தை காட்டி கடவுளை உலகத்தை நீக்கி கடவுள புரிய வைக்கிறது தான் முதல்ல உலகத்தை காட்டுறது அப்புறம் கடவுளை காட்டுறது அப்புறம் கடவுளுக்கு வேறாக உலகம் இல்லைன்னு புரிய வைக்கிறது அப்புறம் கடவுள்தான் இருக்கார் உலகம் இல்லைன்னு புரிய வைக்கிறது இதுதான் பாடம் காரியேஹி காரணம் பசியேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நஷியேத் அவசிஷ்டம் பவேன் முனிஹி இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்கா சொன்னேன் இந்த மந்திரம் என்ன சொல்றது அதுதான்ப்பா சயேவ அத சா பூமா அந்த பூமா தான் இருக்கு அந்த பூமா மேலே இருக்கு உபரிஷ்டாத் அந்த பூமா தாம் இருக்கு அந்த பூமாதான் முன்புறமும் இருக்கு அந்த பூமா தான் வலதுகை பக்கமும் இருக்கு அந்த பூமாதான் எழுதுகை பக்கமும் இருக்கு என்னத்துக்கு இவ்வளவு தோ சொல்றீங்கன்னா மனசுல இந்த எண்ணம் பதியட்டும் அதுக்காக சயேவ இதகும் சர்வம் என்னத்துக்கு இது இவை அனைத்தும் அதுவே அலையின் முன்புறமும் தண்ணீர் இருக்கிறது அலையின் பின்புறமும் தண்ணீர் இருக்கிறது அலையின் வலப்பக்கமும் தண்ணீர் இருக்கிறது அலையின் இடப்பக்கமும் தண்ணீர் இருக்கிறது அலைக்கு கீழும் தண்ணீர் இருக்கிறது விட்டுருவோம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா அலைக்கு மேல தண்ணீர் இருக்குன்னு சொல்ல முடியல போயிட்டு போறேன் இடைஞ்சலா இருக்கு இப்ப எப்படி எடுத்துப்போம் எனக்கு முன்னும் ஆகாயம் இருக்கிறது எனக்கு பின்னும் ஆகாயம் இருக்கிறது எனக்கு வலது பக்கமும் ஆகாயம் இருக்கிறது இடது பக்கமும் ஆகாயம் இருக்கிறது மேலும் இருக்கிறது எனக்கு சொல்றதுக்கும் பொறுமை வேணும் கேட்கறதுக்கும் பொறுமை வேணும் மேலும் இருக்கிறது கீழும் இருக்கிறது கடைசியில் என்னன்னா ஆகாயத்தில் நான் இருக்கிறேன் ஆகாயம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது அதனால்தான் அந்த கைவல்ல விண்ணத்தில் அழகான பாட்டு சிஷியன் சொல்றான் குருநாதருடைய உபதேசத்தினால் நான் என்ன புரிஞ்சின்றேன்னா இந்த தேகத்தில் நான் இருக்கேன் நான் எப்படி இருக்கேங்கிறது எப்படி புரிஞ்சிட்டேன்னா சுகத்துக்குள்ள எப்படி ஆகாசம் இருக்கோ அப்படி இருக்கேன் அப்படின்னா எிடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் எவருடைய என்று அறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என்ப சுபாவம் ஆனே சுவரிடை வெளிபோல் இந்த சிவத்தை பார்க்கிற போது சுவத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தெரியறதா புரியுறதா புரியலையா இடிச்சு பார்க்கணுமா இடிக்காமையே பார்க்கலாமா சுவற்றுக்குள் வெளி இருப்பதை சுவற்றை இடிக்காமலேயே புரிந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா வெளியில தான் சுவர் எழுப்பப்பட்டிருக்கு வெளியில தான் வெளி சுவர் எழுப்பப்பட்டாலும் சுவற்றுக்குள்ளும் வெளி இருக்கிறது இங்கே வெளி காலியாக இருக்கக்கூடாது ஆக சுவற்றுக்குள்ளும் வெளி இருக்கிறது அதுபோல உடலுக்குள்ளும் உணர்வு இருக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் உணர்வு உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்படின்னு வரும் கைவல்ல நவநியத்தில் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் ரொம்ப அற்புதம் எல்லாம் ஆக அனைத்தும் அதுவே அதுதான் விஷயம் அது அனைத்தும் அதுவேங்கறதுதான் சொல்ற அதுவே இந்த பூமா தான் முன்னாலே இருக்கு பின்னாலே இருக்கு நடுப்பு இருக்கு அந்த பக்கம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்லாம் இப்படிதான் அந்த விநாயகர் உபனிஷத்து வருமே பிரத்யம் பிரம்மாசி தொமேவ் பிரம்மாசி தொம் சாட்சாத் ஆத்மாசி நித்யம் ரிதம் வச்மி சத்யம் வட்சுமி அவத்வம் அவ வக்தாரம் அவச்ரோதாரம் அவதாத்தாரம் அவதாத்தாரம் அவசிஷ்யம் உ மன அதை தவிர ஒன்னும் கிடையாதப்பா சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்றார் அந்த பூமாதான் பூமா தான் சர்வமாக இருக்கு சொன்னே நாம் சொல்லாம் சொல்லொள்வோம் அந்த பூமா வேறு நான் அல்ல பூமா ஏவ அகம் பூமா இதனுடைய விளக்கத்தை பத்தரை மணி வகுப்பில் சிந்தித்து அத்தியாயங்களை நிறைவு செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஓம் ஆயன் து மமாங்கானி வாக்பிராணச்சு மதோபலமிந்திரியாணி உபனிஷம் மாஹம்ரியாம் மாமா பிரம்ம அனராக்கணமஸ் மே அஸ் தாத்மவுபத்சுதர்மாஸ்தயிசன் மயிசூம்ஷாந்தி அய்யனேயனு அனந்தஜன்மங்கயேஷிக்கெழிவந்தவேற்றி உய்யவே முல்ஹும் உதவிக்கோர் உதவிநாயேன் சையுமாருன்றேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஆதி குருநாசஸ்வாமிகி